வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவலகம் ஒரு கப் உப்பு ருசிக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மைதா மாவு கால் கப் எலுமிச்சம்பழம் ஒண்ணு கால் கப் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல ஒரு பவுல்ல பேபிகார் கட் பண்ணி போட்டு வச்சிருவோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு கலந்து வச்சிருவோம் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எலுமிச்சம் சாறு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு பவுல்ல மைதா மாவு வந்து உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊட்டி கரைச்சு வச்சிருவோம் தோசை மாவு பதத்துக்கு மைதா மாவுல எடுத்து டிப் பண்ணிடுவோம் டிப் பண்ணிட்டு அதை எடுத்து பிரெட் கிரம்ஸ்ல போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சிருவோம் வச்சுட்டு வானல் வச்சு வானல் காஞ்சதும் என்ன ஊத்தி என்ன காஞ்சதும் இந்த பிபிகான் போட்டு டீப் எடுத்தோம் சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தி பேபி கார்ன் கிறிஸ்பி ஃப்ரை தயார் இது எல்லாருக்கும் பிடிக்கும் அதிகம் எண்ணையும் குடிக்காது ட்ரை பண்ணி பாருங்க வரவுகளே மீண்டும் சந்திப்போம்